கலை கதம்பம் முதலாவதாக அறிவிச்சுடா நேற்றைய சுடரில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் சூரியன் உதயமாகும் இந்திய மாநிலம் அருணாச்சல பிரதேசம் மத்திய மருந்து ஆராய்ச்சி நிலையம் அமைந்துள்ள இடம் லக்னோ சபாலா புயலால் பாதிக்கப்பட்ட நாடு ஏமன் இனி இன்றைய கேள்விகள் மகாநதி உற்பத்தியாகும் இடம் எது பாரத விருது பெற்ற முதல் முதலமைச்சர் யார் தாதாசாஹேப் பால்கே விருது பெற்ற முதல் தமிழ் நடிகர் யார் முத்து இன்றைய முத்தாக உதரிகிறது திருக்குறளின் ஒராவது குரலான சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமாக சூழ்ந்துவிடும் தவறான செயல்கள் தவறான நபர்கள் தவறான இடங்கள் போன்ற தவறானவற்றை கெட்ட குணம் படைத்தவர்கள் மட்டுமே தன்னோடு சேர்த்துக் கொள்வார்கள் இதன் மூலம் தனது தவறான செயல்களை மேலும் மேலும் செய்து கெட்ட குணத்தின் மொத்த உருவமாக உருவெடுப்பார்கள் ஆனால் அறிவில் சிறந்த பெரியவர்கள் பழிபாவங்களுக்கு அஞ்சும் நன்னடத்தையில் சிறந்த சான்றோர்கள் தீயவைகளையும் தீய நண்பர்களையும் உடனடியாக ஒதுக்கிவிடுவார்கள் தீயவற்றையும் தீயவர்களையும் நல்லவைகளாக மாற்றுவதற்கு தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் அது முடியாத தருணத்தில் தன்னளவில் ஒதுங்கி நின்று தற்காத்துக் கொள்வார்கள் என்கிறார் வள்ளுவர் இதைத்தான் சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும் என்கிறது திருக்குறள்